வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா நன்றியுள்ள மனிதனுக்கு அவன் கேட்பதை காட்டிலும் அதிகமாய் வழங்குவாய் ஆம் நன்றியுள்ள மனிதனுக்கு அவன் கேட்பதை காட்டிலும் அதிகமாய் வழங்குவாய் என்கிறார் செனேகா நன்றி வணக்கம்